தொண்ணூற்றி ஏழு அல்லாஹின் தூதர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் யாரேனும் ஒரு தொழுகையை மறந்துவிட்டால் நினைவு வந்ததும் அவர் அதை தொடட்டும் இதை தவிர அதற்கு வேறு பரிகாரம் எதுவும் என்னை தியானிப்பதற்காக தொழுகையை நிலைநிறுத்து தவிராக என்ற இருபதாவது அத்தியாயம் பதினான்காவது வசனத்தையும் ஓதி காட்டினார்கள் இதை அணசவியல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்